لله نحمده ونستعينه ونستغفره ونطمئ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أموصنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يظلمه فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له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 انك حميد مجيد اما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلامه العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان يصيبنا الا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون رضي الله عني ولا دين اني عبد اصحق بن عباس رضي الله عنه قال كنت خلف النبي صلى الله عليه وسلم يوما فقال يا علا اني اعلمك كلمات احفظ الله يحفظك يحفظ الله سيده سجاح اذا سالت فاسال الله واذا استعنت فاستعن بالله وعلم ان الامه لو لو اجتمعت على ان يوقعوا بك شيء لن ينفعوك الا بشيء قد كتبه الله لك وان اجتمعوا على ان يضروك بشيء قد كتبه الله عليك رفعت الاقلام وجفت الصحف او كما قال صلى الله عليه وسلم رواه الترمذي الا فحلهم فحل شيء وامل منيتهم الهாகه بادت அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏ நாயனாகிய அந்த அல்லாஹு பே சொந்தமாகும் அவன் தனித்தவன் இணையத்துணை அற்றவன் அகிலத்தின் சொந்தக்காரன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த நாயனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகின்றேன் மேலும் செலவாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருந்ததோ அவைகளை இவ்வவனையில் அறிமுகம் செய்வதற்கு அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க கரிசிகள் அதிலும் செய்துள்ள ஒளி நவல் ஆகிறேன் முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முகமது முஸ்தபா சல்லா அலிஹ் வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவோடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள் அவர்களை சேர்ந்த தாபியான்கள் அன்னவர்களை துயர்ந்த தபால் தாப்கள் சாலையின்கள் அல்லாஹுவை நம்பி பயந்து வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மீனான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹின் அன்புக்குரிய நல்லடியார்களே பெரியவர்களே வாலிபர் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுகு அவரது பூமியில் வாழும் காலமெல்லாம் எமது ஈருலக வாழ்வு நீரேற்றத்துக்காக விமோசனத்துக்காக இவைகளையெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக பணிக்கப்பட்டிருக்கின்றோம அவைகளை வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் இயன்ற அளவு எடுக்க நடந்து கொள்ளும்படியாகவும் எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருல வாழ்விலும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இருலக வாழ்க்கையிலும் மிகப்பெரும் கவலைகளையும் கண்ணீர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விளக்கல்களில் இருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நட்போதனை செய்து கொள்கிறேன் செயல்படுத்தக்கூடிய நல்ல இதயத்தையும் நற்பாக்கியத்தையும் திருப்பியுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாக அல்லாஹின் அன்புக்குரிய நல்லடியார்களே பெரியோர்களே வாலிபரன்பர்களே படைத்தவனாக அல்லாஹ் ஜலாலுஹோ படைப்பினங்களில் சிறந்தவர்களாக எம் ஓடு இல்லாத அன்புள்ளவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் இந்த விருப்பமான படைப்பாக இன்சானுடைய சந்தோஷத்துக்காக இன்சானுக்கு பணிவிடையை செய்வதற்காக படைத்திருக்கின்றான் அன்புக்குரிய சகோதர்களே பெரியார்களே இந்த இன்சானோடு இல்லை இல்லாத அன்பும் பெருமையும் கருணையும் உள்ளவனாக இருக்கிறான் எனவேதான் திருமுறையை திறந்ததோடு முதலாவது வாக்கியமே பிஸ்மு இல்லாஹி ரஹ்மான் இரஹீம் அவன் யார் அந்த அல்லாஹ் என்ற ஜலாலியத்துடைய நாமத்தோடு ரஹ்மான் என்ற நாமம் இணைக்கப்படுகின்றது அவன் ஹாலிக் மாலிக் ராசிக் சத்தார் கஹார் வஹார் என்ற எண்ணூத்தி நாமங்களை பொதிந்துள்ள ரஹ்மான் அஹி அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் என்ற ஜலாலியத்தோடு இணைக்கப்படுகின்றது அவன் நல்லவர்களுக்கும் இரக்கம் காட்டுகின்றான் அவனை விரோதிக்கக்கூடியவர்களுக்கும் கட்டளையிட்டான் என்னுடைய கோபத்தை ரஹ்மத்து முந்தி விட்டதாக எழுதும்படியாக அல்லா உத்தரவிட்டான் எனவே அவனுடைய கோபத்தை விடவும் அவனுடைய ரஹ்மத்து இரக்கம் கருணை முந்திவிட்டது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அவனுடைய இரக்கமும் கருணையும் உலகத்தில் அவனுடைய முடிவிலே முந்தி விட்டதன் காரணமாகத்தான் உலகத்தில் பூமியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லை அவனுடைய கோபம் முந்தி விட்டது ஒரு சிறியும் செய்து விடுவோமாக இருந்தால் அடுத்த நிமிடத்தில் அவனுடைய பிடியும் கோபமும் தாபமும் எம்மை வந்து சாடுமாக இருந்தால் நாம் யாரும் உலகத்தில் பாக்கியாக இருக்க முடியாது என்ற உண்மையையும் திருமறை தெளிவாகவே சொல்லுகின்றது மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு உடனுக்குடன் உடனுக்குடன் அவன் பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமிக்கு மேலால் எந்த ஜீவன்களும் ஊர்ந்து செல்ல முடியாது அல்லாஹ் உடனே அவனை பிடித்திருப்பான் முசம்மா என்றாலும் வரையறுக்கப்பட்ட ஒரு தவணை ஒரு காலம் வருகின்ற வரைக்கும் அல்லா தாமதம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் அறுபது எழுபது எண்பது வருடங்கள் தாமதம் கொடுக்கின்றான் மனிதான படைத்தவன் யார் என்பதனை சற்று திரும்பி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை பிரித்துக் கொள் என்பதாக இதுவெல்லாம் கருணையில் உள்ளது அன்பு பிரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் எல்ல இல்லாத அன்புள்ளவன் அந்த அல்லாஹு அல்ல இமையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் அந்த படைப்பிடங்களை சகோதரர்களை கண்ணீர் வடிக்க வைப்பது அவனுடைய விருப்பத்தில் உள்ளதல்ல ஏதாவது சில சமயத்தில் சோதிக்கின்றான் அதுவும் கூட அவனுடைய இரக்கத்தில் உள்ளதாக இருக்கலாம் நல்லாக இருப்பார்களாக இருந்தால் நேச்சர்களை அந்த சமயத்தில் எப்படி இருக்குகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் இல்லை சற்று அவனை விட்டு தூரமாக இருக்குகின்றார்களா அவனுடைய கடமைகளை மதிக்காமல் அவனுடைய கடமைகளில் பாராமுகமாக அவனுடைய கட்டளைகளையும் நவியுடைய சுண்டத்துகளையும் புறக்கணிக்கக்கூடிய நிலைமைக்கு போய்கொண்டிருக்கின்றார்களா அவர்களையெல்லாம் அந்த உண்மையான வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் அல்லா சில சோதனைகளையும் சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றான் அதுவும் இரக்கத்தின் காரணமாக ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையோடு அன்புள்ளவராக இருப்பார் தாயும் எல்லை இல்லாத அன்புள்ளவராக இருப்பார் அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைக்காக வாழுகின்றார்கள் அவர்களுக்காக தன்னுடைய சுகத்தை அர்ப்பணம் செய்வார்கள் தன்னுடைய இரவை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்வார்கள் தனது ஊன் உறக்கத்தை எல்லாம் அவர்களுடைய வாழ்வுக்காக அர்ப்பணம் செய்வார்கள் அவ்விருவர்களும் உறங்கமாட்டார்கள் நீ உறங்குகின்ற வரைக்கும் அவ்விருவர்களும் வயிறு நிரம்பமாட்டார்கள் நீ வயிறு நிரம்புகின்ற வரைக்கும் லே ஹானே ஹத்தி நீ ஓய்வெடுக்கின்ற வரைக்கும் அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள் ஆக குழந்தையினுடைய ஓய்வுதான் அவர்களுடைய ஓய்வாக குழந்தையுடைய நிம்மதிதான் அவர்களுடைய நிம்மதியாக அவர்கள் வாழ்க்கையில் சுமக்குகின்றார்கள் சோதர்களே பெரியார்களே அப்படியான இரக்கத்துக்குரிய ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மறந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியத்தை மறந்து பாதையில் விளையாடி தெரியுமா இருந்தால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் அவன் விளையாடி தெரிகின்றான் படிக்க வேண்டிய நேரத்தில் அவன் படிப்பை நோக்காமல் அவன் விளையாடித் தருகின்றான் இந்த சமயத்தில் சோதர்களே இரக்கம் உள்ள தந்தை பாவம் என்னுடைய மகன் இரக்கமாக இரக்கமாக வளர்க்கப்படக்கூடியவன் அவன் விளையாடட்டுமே அவனுடைய சந்தோஷத்தில் நான் ஏன் குறிக்கிட வேண்டும் என்பதாக நேர்மையுள்ள எந்த தந்தையும் அன்புள்ள எந்த தாயும் தந்தையும் அவர்களை தட்டி கேட்காமல் அவர்களை இரக்கத்தோடு சொல்வார்கள் அதனை கேட்காத பட்சத்தில் அவர்களை தடியெடுத்து விடுவார்கள் அடிப்பார்கள் அவன் அலறுவான் கண்ணீர் வடிப்பான் என்றாலும் அவனுடைய கண்ணீரை பொருட்படுத்த மாட்டார்கள் அவனுடைய கதறுதலை அவர்கள் கொஞ்சம் கூட கணக்கெடுக்க மாட்டார்கள் அடிப்பார்கள் உதைப்பார்கள் ஏன் அவன் படிக்க வேண்டும் படித்த அவனுடைய இடத்தை அவன் ஓர வேண்டும் அவன் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டும் அவன் இல்லாத பட்சத்தில் அவன் ஏமாற்றத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று வாழ்க்கை மிகப்பெரிய நஷ்டத்தில் போய்விடும் என்ற உண்மையை அந்த குழந்தை புரிய மாட்டாது மாற்றமாக அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் புரிவார்கள் அதனால் அவர்களுக்கு இரக்கம் காட்டிய கரங்கள் அந்த கரத்தினாலேயே தடியெடுத்து அடிப்பார்கள் இதனை யாரும் உலகத்தில் மறுத்து பேசுவது கிடையாது இது என்ன பெரும் அநியாயம் செய்கின்றார்கள் தாயும் தந்தையும் குழந்தையும் வதைக்குகின்றார்களே அடிக்கின்றார்களே என்பதாக யாரும் சொல்வது கிடையாது இல்லை இல்லை இவர்கள் அன்போடுதான் அவர்களுடைய அடியிலும் அன்பு கலந்திருக்கின்றது என்ற உண்மையை உலகத்தில் உள்ள எல்லா புத்திஜீவிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் இதே போன்றுதான் சோதர்களே பெரியார்களே படைத்தவனாகி அல்லாஹ் எம்மோடு அங்குள்ளவன் எம்மையெல்லாம் உயர்ந்த ஜன்னத்தின் பக்கம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது படைத்தவனுடைய விருப்பம் அவனுடைய உன்னதமான பொருத்தத்துக்குரியவர்களாக அமைக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் இங்கே நீங்களும் மறந்திருப்போமாக இருந்தால் அந்த உண்மையை மறந்து ஏதோ தன்னுடைய விளையாட்டுப் போக்கில் தன்னுடைய வாழ்க்கை கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்குமாக இருந்தால் எம்மையெல்லாம் திருப்புவதற்காக வேண்டிய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அஜர் அலாலு சில நிலைமைகளை உண்டாக்குகின்றான் அது கோபத்தினால் அல்ல அதுவும் இரக்கத்தினால் தான் அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக கண்ணியமிக்க சோதர்களே பெரியார்களே இல்லை அல்லாஹுடைய நேசர்களாகவே இருப்பார்கள் இருந்தால் அந்த நேசம் அவர்கள் அல்லாஹனுடைய சோதனைகள் அவர்களுடைய தரஜாக்கள் உயிர்வதற்கு காரணம் என்ற உண்மையையும் வரலாறு தெரிவாக எடுத்து காட்டுகின்றது இந்த அடிப்படையில் சோதர்களே பெரியார்களே அல்லாஹல்ல ஜலால் ஒரு சரியத்தை தந்திருக்கின்றான் இலைய ஸ்நாத்தை தந்திருக்கின்றான் அந்த தீனுல் இஸ்லாத்தில் நானும் நீங்களும் கவனமாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியவர்கள் அப்படி கொண்டு செல்வோமாக இருந்தால் உலகத்தில் நாங்கள் மிக கொஞ்சமானவர்களாக சொற்பமானவர்களாக இருக்கலாம் சௌர்களே நமது நாட்டில் நாம் சொற்பமானவர்களாக இருக்கின்றோம் உலக வரலாற்றை பார்க்கக்கூடிய சமயத்தில் அன்று தொற்று இன்று வரைக்கும் சொற்பமானவர்கள் தான் சௌர்களே பிரியார்களே அதிக அதிகத்துவம் ஓய்ந்தவர்கள் அல்ல நாம் சொற்பமானவர்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் நபின் அலேஹ் சொலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்தில் நபின் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை அவர்களுடைய சமூகம் எந்த தூரம் துட்சியமாக மதித்தார்கள் அற்பமாக கருதினார்கள் அவர்களோடு உள்ளவர்களை அற்பமாக கருதினார்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் பைத்தியகாரன் விரட்டப்பட வேண்டியவர் என்பதாக சொன்னார்கள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொன்னார்கள் அறுதலும் நாங்கள் உங்களை ஏற்றுக் கொள்வதானே நீங்கள் சொல்ல மகா உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா முடியாது உங்களை எல்லாம் சாதாரண தாழ்ந்த ஜாதிகள் தானே பின்பற்றுகின்றார்கள் உங்களை யார் பின்பற்றுகின்றார்கள் எங்கள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை அற்றவர்கள் சாதாரண புத்தியுடையவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் உங்களை பின்பற்றுகின்றார்கள் இவர்கள் தானே உங்களோடு இருக்கின்றார்கள் தப்சுடைய வளம்மாக்கள் எழுதுகின்றார்கள் செருப்பு தைக்கக்கூடியவர்கள் தான் நம்பலாம் அவர்களோடு இருந்தார்கள் துணிகளை நெய்யக்கூடியவர்கள் தான் அபூ அலிஹலாத்து வசலாம் அவர்களோடு இருந்தார்கள் இந்த அளவுக்கு சுட்பமானவர்கள் அற்பமானவர்கள் கண்ணியமான சோதர்களே அது மாதிரி அதிகாரத்தோடு வாழ்ந்தான் ஆளின் பூமிக்கு மேல தன்னை விட ஆள் இல்லை என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் உயர்ந்தவனாகத்தான் தன்னை கருதி உலகத்தில் ஆட்சி படைத்தவனாக இருந்து கொண்டிருந்தான் அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் மிக அற்பமானவர்கள் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய வணிக சிறவியர்களும் மிகவும் வலைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹை நம்பியவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹை நம்பியவர்களாக இருந்தால் அல்லாஹு மீதை முழுமையாக நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக அவன் மீதை பரம் சாட்டியவர்களாக உடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் இங்கு குத்து முஸ்லிமே நீங்கள் வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இப்படித்தான் அவர்கள் அல்லாஹி வேண்டிக் கொண்டார் அற்பமானவர்கள் அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை வேறொரு ஆயுதத்தின் பக்கமோ ஆட்சியின் பக்கமோ அதிகாரத்தின் பக்கமோ சுட்டி காட்டுவதற்கு உலகத்தில் ஆள் கிடையாது எந்த இடமும் கிடையாது அல்லாவை நம்பினால் அல்லாவின் பக்கம் மாஸ்தரம் முகத்தை கொள்ளுங்கள் என்ற உண்மையான அவர்கள் எடுத்து காண்பிக்கின்றார்கள் கண்ணியமான சோதர்களே பெரியார்களே ஆது கூட்டம் சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள் மிகப்பெரிய பலசாலிகள் வைலா ஆதின் அஹாஹும் ஹூதா அந்த ஆது கூட்டத்தார்கள் மீது ஹூதா சலாத்தியல்லாம் அனுப்பினால் சமூக கூட்டத்தார்கள் சாலிஹலை பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு ஆயிரத்திலே அல்லா சொல்லுகின்றார் எங்களை விட பலசாலிகள் யார் இருக்கு அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள் சவர்களை சக்திக்குமே சக்தி பெற்றவர்கள் அல்லா ஹூதை அல்லா அனுப்பினால் அலஹலாத்து வசலாம் அந்த ஹூத அலேஹ் பார்த்து சொன்னார்கள் நாங்கள் உங்களை மிகவும் மடையனாகத்தானே எங்களிலே பார்க்கின்றோம் அல்லாஹுடைய நபியையும் ரசூலையும் மடையனாக பேசுகின்றார்கள் அவர்கள் புத்திஜீவிகளாக அவர்கள் தன்னை கருதுகிறார்கள் சோதரிகளே பெரியார்களே சாலிஹலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லா சமூக கூட்டத்தார்களின் பக்கமாக அல்லா அனுப்பினான் அவர்கள் எத்தகைய பலம் வாய்ந்தவர்கள் என்றால் வாஸ் அங்கே மலை அடிவாரங்களில் தன்னுடைய விரல்களால் மலைகளை குடைந்து வாழக்கூடியவர்கள் பிரம்மாண்டமான கட்பாறைகளை எல்லாம் அவர்கள் தன்னுடைய விரல்களால் குடைந்து விடுவார்கள் பெரும் இயந்திரங்கள் செய்யக்கூடிய வேலைகளை அந்த அவர்களுடைய விரல்கள் செய்து கொண்டிருந்தது அவர்களுடைய கண்ணியமிக்க சோதரிகளே பெரியார்களே இப்படி எல்லாம் நபி நூரத் இப்ராஹிம் அலேஹலாத்துலாம் அவர்கள் மிக உலகத்தினுடைய ஒரு அரசனுக்கு முன்பதாக தணித்து நின்றார்கள் கண்ணியமிக்க சௌதர்களே பெரியார்களே அல்லா சொல்லிகாட்டுகின்றான் ஆக இத்தகைய எல்லா உலக வரலாற்றை பார்க்கக்கூடிய சமயத்தில் அத்தனை யாரெல்லாம் அல்லாம நம்பி பயந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் சிறுபான்மையினர்கள் அவர்கள் மிகவும் சொட்பமானவர்கள் அவர்களோடு எந்த அரசாங்கமும் இருக்கவில்லை அவர்களோடு எந்த பலங்களும் இருக்கவில்லை அவர்களிடத்தில் மிகப்பெரிய அதிகாரங்கள் இருக்கவில்லை அவர்களது சவர்களை பெரியார்களே அவர்களுக்கு உதவி செய்வதற்காக உலகத்தில் வேறு வேறு எந்த நாடுகளும் கிடையாது எந்த பெரும் சுப்பர் பவர்களும் கிடையாது ஆனாலும் சோதர்களே பெரியார்களே அமில அகிலத்தை எல்லாம் படைத்து ஆடக்கூடியவனாகிய மன்னாதி மன்னனாகிய எல்லா அரசாம் பேரரசனாகிய அல்லாஹி மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள் அவனுடைய உத்தரவுகளை மதித்து வாழ்ந்தார்கள் அல்லாஹல்லு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹை நம்பி வாழ்ந்த சிறுபான்மையினர்களுக்கு அல்ல எப்படி எல்லாம் உதவி செய்தான் சௌர்களே பெரியார்களே அதன்லாம் அவர்களை அவர்களுடைய சமூகத்தி உதவி செய்தான் فَفَتَحْنَا أبواب السَّمَاءِ சோதர்களே பூமியை அல்லாஹ் பிளந்தான் எனவே நீர் ஊற்றுகள் பொங்க ஆரம்பித்தது வானத்தினுடைய தண்ணீரும் பூமியுடைய தண்ணீரும் ஒன்று கொண்டு இணைந்தது சோதர்களே பெரியார்களே நடந்து முடிந்து விட்டது அல்லாஹையம் வெட்டி அடைந்தார்கள் அவர்கள் கப்பல் ஏறு கொண்டார்கள் அவர்களை பாக்கியானவர்கள் அத்தனை கேடுகளும் உலகத்தை உலகத்திலேயே முடிக்கப்பட்டு போனார்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த அளவு தூரம் கொடியவனாக வாழ்ந்தான் தன்னை விட ஆள் இல்லை என்ற அடிப்படையில் நபின் அலேஹ்வாசலாம் அவர்கள் அற்பமானவர்கள் தனித்தவர்கள் அவர்களோடு மடிய சிறியல் ஒரு கூட்டம் அந்த சிறுபான்மையினர்களுக்கு எப்படி உதவி செய்தான் அவன் கான் உபாலி ஆள் பிற அவனையும் அந்த அவர்களுடைய பிச்சலங்களையும் அவனுடைய ஆள்களையும் அத்தனை பேர்களையும் அல்ல அழித்து விட்டான் வெள்ள பிரளயத்தின் மூலமாக அங்கே கடலிலே மூழ்கவை தத்த அத்தனை பேர்களையும் அல்லா முடித்து விட்டான் சோர்களே பிரியார்களே அந்த ஆது கூட்டம் சமூக கூட்டத்தார்கள் எங்களை விட பலசாலிகள் யாரும் இருக்க முடியும் என்பதாக வாழ்ந்தார்கள் அல்லவா அல்லாஹு இவர்களுக்கு பதில் சொல்லுகின்றான் சோர்களே சமூக சமூக கூட்டத்தார்களுக்கு பயங்கரமான ஒரு சத்தத்தை அனுப்பினான் அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் அவர்களுடைய உடல்கள் எல்லாம் வெடித்து விடுகின்றது அழிந்து போய் விடுகின்றார்கள் எங்களை விட பலசாரிகள் யார் இருக்க முடியும் என்பதாக கேட்டார்கள் அல்லவா அந்த பலசாலிகளுக்கு அல்ல பயங்கரமான குளிர் கலந்த வேகமாக வீசக்கூடிய காற்றை அவர்களுக்கு எட்டு பகல்களும் ஏழு இரவுகளும் வீச ஆரம்பித்தது சோதரிகளே பெரியார்களே அல்லா கேட்கின்ற நபி அவர்கள் யாராவது பாக்கியாக இருக்கின்றார்களா அவர்கள் யாராவது பூமியிலே பேலன்ஸாக இருக்கின்றார்களா அன்புக்குரிய பெரியார்களே சோதர்களே அல்லாஹுவா சிறுபான்மையின யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சிறுபான்மையினர்களோ பெரும்பான்மையினர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ என்று அல்லாஹுக்கு முன்பதால் எந்த வித்தியாச பார்வை கிடையாது யாரெல்லாம் அவனை நம்பி வாழ்வார்களோ உண்மையான அடிப்படையில் வாழ்வார்களோ அவர்களை உதவி செய்வது அவனுடைய கடமையில் உள்ளது அவர்கள் தான் உலகத்தில் மிகக்கூடியவர்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏன் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் எமக்கெல்லாம் தலைவராக வந்து விதித்தவர்கள் எமது நபிநாயகம் சல் அல்லாஹ் அலிவசல்லம் அன்னவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் சிறுபான்மையினர்கள் தான் அங்கே ஹிஜிரி இரண்டாவது ஆண்டிலே பதிலடி ஈர்த்த நடக்குகின்றது வெறும் முன்னூத்தி பதிமூணு நபர்கள் மாத்திரம் சிறுபான்மையினர்கள் ஆயிரம் பேர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள் பயிற்சியோடும் பயிற்சியோடும் அவர்கள் ஆயுதத்தோடும் இன்னும் வாகனங்களோடும் வந்திருக்கின்றார்கள் மோதுவதற்காக அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அவர்களும் அவர்களோடு இருப்பவர்களும் அட்பமானவர்கள் சொற்பமானவர்கள் இவர்கள் அழிக்கப்படுவார்களாக இருந்தால் நீ வணங்கப்பட மாட்டா இந்த பூமிக்கு மேல ஆள் இல்லாம இப்படியாக அல்லாஹுடத்தில் அவர்கள் அங்கே அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை புரிகின்றார்கள் சோர்களே பிரியார்களே என்ன நடந்தது உலக வரலாறு படித்து தருகின்றது உதய்பியாவுடைய உடன்படிக்கை நடக்குகின்றது உதய்பியாவுடைய உடன்படிக்கை அங்கே சவர்களே அவர்களுடைய பொருளையோ சொத்துக்களையோ நாட்கையோ நகரத்தையோ கேட்பதற்காக செல்லவில்லை மதீனாவில் மக்காவுக்கு சென்று சவர்களே தான் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் வாழ்ந்த ஊர் அந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்களே அதிலிருந்து விரண்டு போனவர்கள் அங்கே எட்டு வருடம் ஆறு வருடத்துக்கு பின்பு அங்கே காவாவை தரிசித்து சவாஹை ஒழித்துவிட்டு வரலாம் என்ற நல்ல நோக்கத்தில் ஒரு விவாதத்துக்காக வணக்கத்துக்காக அந்த மண்ணை நோக்கி வருகின்றார்கள் ஆனாலும் கூட அந்த மண்ணை மீறிக்க விட மாட்டோம் என்பதாகத்தான் அவர்கள் சோதர்களே அங்கே உதைவியா என்ற இடத்திலே தடுத்து நிறுத்துகின்றார்கள் அந்த விவாதத்துக்கு இடம் தர மாட்டோம் அங்கே சோதர்களே பெரியார்களே உடன்படிக்கை எழுதப்படுகின்றது உடன்படிக்கை எழுதப்படுகின்றது சோழர்களே நியாயமான உடன்படிக்கையா சாதாரணமான புத்தியுள்ளவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும் அநியாயமான உடன்படிக்கை இந்த வருடம் மக்காவில் நுழையக்கூடாது அடுத்த வருடம் தான் வர வேண்டும் வரக்கூடிய சமயத்திலும் கூட உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உடை வாழ் இருக்கின்றதே அது உரையில் தான் இருக்க வேண்டும் கையில் இருக்கக்கூடாது மதீனாவிலிருந்து யாராவது எமது நகரத்துக்கு வருவார்களாக இருந்தால் மக்காவுக்குள்ளே நுழைவார்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம் மதினா மக்காவிலிருந்து யாராவது மதினாவுக்கு வருவார்களாக இருந்தால் அவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ன நியாயம் என்றாலும் கூட எழுதுங்கள் அது அழுத என்றாலும் எழுதி முடித்ததன் பின்பு இந்த உடன்படிக்கை யார் எழுதியது முகமது பின் அப்துல்லா முகமதுல்லா அசாம் சொன்னார்கள் உங்களை ரசூலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அதனால் முகமது பின் அப்துல்லா என்பதாக எழுதுங்கள் அந்த ரசூலுல்லாவை அழித்து விடுங்கள் சோதர்களே பெரியார்கள் அதிர்தாலிறுதிய சொன்னார்கள் என்னால் அழிக்க முடியாது நம்பியவர்கள் தன் கரத்தினாலே அல்ல அவருடைய தூதர்ந்த வார்த்தையை அழிக்குகின்றார்கள் இப்படியெல்லாம் அநியாயத்திற்கு மேல் அநியாயம் சோதர்களே பெரியார்களே என்றாலும் திரும்பி சென்று விடுகின்றார்கள் ஆறாவது வருடம் உதயவியாவுடைய உடன்படிக்கை நடக்குகின்றது இந்த சிறுபான்மையினர்களுக்கு அல்லாஹுடைய எத்தகைய உதவிகள் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் ஒரு வருடம் தாண்டி எட்டாவது வருடம் அவர்களை ஏழாவது வருடம் எட்டாவது வருடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜரானு மக்காவினுடைய அரசாங்கத்தையே அல்லாஹ் கையில் கொடுத்து விடுகின்றான் மக்காவினுடைய சாவியை காபாவுடைய திறப்பு அவர்களுடைய கையிலே கொடுக்கப்படுகின்றது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவராக நாட்டை விட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்ட முகமது ரசூல்லா சல்லா அலஹம் அவர்கள் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக ஆக்கப்படுகின்றார்கள் அல்லாஹ் உதவி செய்கின்றனர் ஆண் பலத்தினால் அல்ல அதிகார பலத்தினால் அல்ல சௌதர்களே பெரியார்களே அல்லாஹல் நம்பியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான் என்ற உண்மையில் புரிந்து கொள்ள என்றாலும் சௌதர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்த சன்மானம் வாங்கிய தீனோட இஸ்லாக்கை உரிய அடிப்படையில் வாழ்க்கையில் சுமந்து கொண்டார்கள் உடலுக்கு என்ன உரிமையோ உடல் உறுப்புகள் எந்த அளவு தூரம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமோ ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகின்றது உள்ளமும் அல்லாஹுவை நம்புகின்றது உருப்புகள் முகமதுல்லா சல் அல்லாஹ் அவருடைய வழிகாட்டலின் பேரிலே நடக்க ஆரம்பித்துகின்றது உலகம் யார் உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி புறக்கணித்தாலும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும் ரசூல் என்னோடு இறக்கம் நபி அவர்களுடைய அன்புக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த உன்னதமான லட்சியத்தை தன்னுடைய வாழ்க்கை பயணித்த அமைத்தார்கள் அல்லாஹ் உதவி செய்கின்றார் எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்தை மண்ணாக்குவதற்கு அந்த உள்ளங்கள் ஒருபோதும் தயாராகவில்லை அதில் கவனமாக இருந்தார்கள் எந்தளவு தூரம் கவனம் என்றால் அது தூரம் எல்லாருடைய ஆட்சி காலம் நினைக்கின்றேன் சோதரிகளே பெரியார்களே அங்கே அப்து பாரதிய இருக்கின்றார்கள் அவர்களுடைய மகன் அங்கே ரோமிலே சிறை கைதியாக பிடிப்பட்டு போய்விடுகின்றார் ரோமிலே அங்கே சிறை கைதியாக பிடிப்பட்டு சிறையில் அவர் சிறைவாசம் சிறைவாசம் சுவைத்துக் கொண்டிருக்கின்றார் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றார் தந்தை இருக்கின்றார்கள் கவலை என்ன வேண்டும் தெரியுமா இருக்கு அகப்பட்டுக் கொண்டு அவதிப்படுகின்றே என்ற கவலை அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே மறுபுறமாக என்ன கவலை என்றால் அவன் சிறையில் இருக்குகின்றான் சிறையில் இருக்கக்கூடிய மகனுக்கு தொழுகையுடைய தெரியுமா அவனால் தொழுவதற்கு எப்படி இத்தகைய வழிகளை அமைப்பது அவனுடைய தொழுகை தவறி போய்விடுமே என்ற கவலையில் சகோதரர்களே பெரியார்களே எல்லா வாழ்வார்கள் அஸ்கலானுடைய சுவரிலே ஏறி நிப்பார்கள் அஸ்கலானுடையிலே அந்த சுவரிலே ஏன்றி நின்றவர்களாக சொல்வார்கள் அஸ் சலா அஸ்ஸலா என்பதாக குரல் கொடுப்பார்கள் தந்தையினுடைய கல்விலிருந்து வரக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய சத்தத்தை அல்லாஹல் மகன் இருக்குகின்றன மகனுக்கு தொழுகையுடைய நேரம் அறிவிக்கப்படுகின்றது சிறையில் இருக்கக்கூடிய மகன் தொழுகையில ஈடுபடுகின்றான் இந்தியவர்களுக்கு தான் சோதர்களே கண்ணியமும் இவர்கள் தான் வெற்றி அடையக்கூடியவர்கள் தொழுகையிலே நேரத்திலும் சௌர்களே விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மறுபுறத்தில் நாம் சொல்லுகின்றோம் இல்லையில எமையெல்லாம் அல்ல இப்படி சோதிக்குகின்றான் சோதரர்களே பெரியார்களே பரலான கடமைகள் உதாசீனம் செய்யப்படுகின்றது மார்க்கம் சௌதர்களே ஏனோ தானோ என்பதாக எல்லா வேலை வெட்டிகளுக்கும் பின்புதான் எமது மார்க்கமும் மார்க்கத்தினுடைய கடமைகளும் கட்டளைகளும் என்று சிந்திப்போமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவியை எந்த அடிப்படையில் எதிர்பார்ப்பது அன்புக்குரிய சகோதர்களே பெரியார்களே அல்லாஹு ரசூல் சல் அல்லாஹ் வசலம் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் மார்க்கத்தை மதித்தார்கள் எடுத்து நடந்தார்கள் சிறுபான்மையினர்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றோம் ஞாபகப்படுத்துவதையும் வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கும் அதற்கு பார்வக்கரதியாக உள்ளவர்கள் சாமி கைப்பற்றுவதற்காக செல்கின்றார்கள் அங்கு சாமியை ராஜாங்கம் செய்து கொண்டிருந்தவர்கள் அங்கே அமீருல் மொஹமினின் வருவார்களாக இருந்தால் நாம் அவர்களிடத்தில் எமது திறப்பை கொடுத்து விடுவோம் என்பதாக நாட்டை கொடுத்து விடுவோம் அமீரு மொஹமினின் அக துமரதுல்ல அவர்கள் வருகின்றார்கள் எப்படியாக வருகின்றார்கள் சகோதரர்களை சாதாரணமான ஆடை அணிந்தவர்களாக தன்னுடைய ஒட்டகத்தை தானே பிடித்தவர்களாக மூக்க நாம் கயிற்று பிடித்தவர்களாக அங்கே தண்ணீர் ஓடக்கூடிய பள்ளக்காக்க இருக்கின்றது அங்கே இறங்குகின்றார்கள் அந்த மூக்கணாம் கைற்றி பிடித்துக் கொள்கின்றார்கள் காலில் அரைந்திருக்கக்கூடிய கால் உரைகளை கலட்டுகின்றார்கள் அதனை தனது தோடிலே போட்டுக் கொள்கின்றார்கள் சாதாரணமான ஒரு தோற்றத்தில் செல்லுகின்றார்கள் அதன்ப அந்த பகுதிக்கு கவர்னராக இருக்கக்கூடிய அபு அபுதாபுரம் சொல்லுகின்றார்கள் அமீர் உல்மீன் அவர்களே முஸ்லிம்களுடைய தலைவராக நீங்க இருக்கின்றீர்கள் இப்படியான தோற்றத்தில் செல்வது அவர்களெல்லாம் மிக வேடிக்கை மிக வேடிக்கையோடும் கம்பீரத்தோடும் இப்படி சென்றால் வேடிக்கையோடு பார்ப்பார்கள் கம்பீரமாக அல்லவா செல்ல வேண்டும் அல்லாவுடைய நம்பியவர்கள் அல்லாவுடைய ரசூலை பின்பற்றியவர்கள் தலைவர் அது குமரபி அல்லா அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா இன்னா சுண்ணா அதல்ல நாங்கள் எல்லாம் இருந்தோம் நாங்கள் எல்லாம் இருந்தோம் அஹன் அல்லாஹு இஸ்லாம் அல்லா இஸ்லாத்தை கொண்டுதான் எமக்கு கண்ணியத்தை தந்தான் இஸ்லாத்தை கொண்டு எமக்கு கண்ணியத்தை தந்தான் உடுப்பை கொண்டோ செருப்பை கொண்டோ கட்டடங்களை கொண்டோ படிப்பை கொண்டோ பட்டத்தை கொண்டோ பதவிகளை கொண்டோ சௌர்களே எத்தனை வேண்டுமானாலும் சேர்த்துக் எதை வேண்டுமானாலும் சேர்த்துக் இல்லை இல்லை சௌர்களே அல்லாஹ் மேலான இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் எங்களை கண்ணியத்தை தந்தான் இன்னா குன்னா அதல்ல போமின் நாங்கள் தாழ்ந்த ஜாதிகளாக இருந்தோம் அல்லா இஸ்லாத்தை கொண்டு எமக்கு கண்ணியத்தை தந்தான் அல்லாஹ் எதனை கொண்டு கண்ணியத்தை தந்தானோ அது அல்லாததை கொண்டு நாங்கள் கண்ணியத்தை தேடுவோமாக இருந்தால் அது அல்லா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் எதனை கொண்டு அல்ல கண்ணியத்தை தந்தானோ அது அல்லாததை கொண்டு நாங்கள் கண்ணியத்தை தேடுவோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவோம் என்பதாக சொன்னார்கள் சோதர்களே பெரியார்களே இந்த லட்சணத்தில் தான் அவர்கள் பைத்து முக்கதி கைப்பற்றுகின்றார்கள் இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் இந்த பூமிக்கு மேலே கண்ணியம் சோதர்கள் பரிதாபம் நாம் ஏன்ற அளவுக்கு இஸ்லாத்தை எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக திணிக்கப்பட்டிருக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு புறம் அதுதான் உண்மை என்றாலும் என்னிடத்தில் உங்களிடத்திலிருந்து விலகினங்கள் வெளிப்படலாம் நாட்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு துரதிருஷ்டம் சோர்களை ஏதோ சில சில அம்சங்களை கையாளுவது முடியாத என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இஸ்லாமியர்களே இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது என்பது மிகப்பெரும் வேதனைக்குரிய விடம் இஸ்லாத்தை எடுத்து நிற்பது என்பது ஒரு புறம் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது என்பது இவர்களையும் அனைப்பற்றி என்ன சொல்வது அன்பார்ந்த சோதர்களே தலையில் இருக்கக்கூடிய தொப்பிக்கும் கூட அவர்கள் அங்கே கேடிக் ஆம் இவ்வளவு காலம் மூடி மூடி இருந்தார்களே இவர்களெல்லாம் இல்லை மீறி போனதால் தான் நாட்டுக்கு முசிபத்துகள் சவுதிகளே சதற்காக கொடுப்பவர்கள் கொடுப்பதை நிறுத்தி விடுகிறார்கள் எமது வியாபார ஸ்தலங்களை எல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளுமோ தாராளமாக மஸித்கள் முதலசாக்கள் ஏராளமாக செலவழித்துக் கொண்டிருந்தவர்கள் நிறுத்திக் கொள்கின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் இதனால் எங்களது எமது எமது பொருளாதாரத்துக்கு அரசாங்கம் ஏதாவது தடை விதித்து விடுமோ சௌதர்களே பெரியார்களே இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக இஸ்லாத்தை கேவலமாக நாமே நம்மை நமது மார்க்கத்துக்கு துரோகமாக நிறைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம் சோதிகளை மாற்றமாக தீனொளி இஸ்லாத்தை எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும் அப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் எனக்கும் உங்களுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் ஆகத்து வருகிறது என்றாலும் அது தோல்வி அல்ல அது வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி சோதர்களே வெற்றிக்கு மேல் வெற்றி எந்த அமீர் உல் ஹசர்த் உமர் ரத்தியல்ல அவர்களை பற்றி பேசுகின்றோமோ அதே உமரை அல்லாஹோ அவர்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்ற அபு உல என்பவன் மூலமாக கொலை செய்யப்படுகின்ற ஷகிதாக்கப்படுகின்றார்கள் என்ன உமரதி அல்லா அவர்கள் தோல்வியானவர்களா உஸ்மானி அகிரதி அல்லாஹன் அவர்கள் அப்துல்லாஹின் சபா என்பவன் கொலை செய்யப்படுகின்றனர் என்ன ஹசரத் உஸ்மான் ரதி அவர்கள் தோல்வியா அதற்கு அலுவலக மருமகன் அல்லவா அப்துல் ஹஹலம் மூழ்கியும் என்பது நான் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்ன தோல்வியா தவறுகளே ஹசன் ரவி அல்லவர்கள் சொருக்கத்து வாலிபர்களுடைய தலைவர் என்பதாக பேசப்படக்கூடியவர்கள் அந்த ஹசனுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டு அங்கே அவர்கள் விழுகின்றார்கள் அவர்கள் அவர் கோளையரா கேவலமானவரா தோல்வியானவரா அங்கே ஹுசேன் ரவி அல்லா அவர்களுடைய கழுத்து விட்டப்படுகின்றதே சவர்களை அவர்களோடு சேர்ந்து கருவளாவில் எழுபத்தி ரெண்டு நபர்களுடைய கழுத்து விட்டப்படுகின்றது ஷஹிதாக்கப்படுகின்றவர்கள் ஷகிதாக்கப்படுகின்ற அதாவது சஹிதாக்கப்பட்டு கப்பன் கூட நிரப்பமான நிலைமையில் கிடைக்கவில்லை காலை மூடினால் தலை தெரிகின்றது தலை மூடினால் கால் தெரிகின்றது கப்பன் கூட நிரப்பமாக கிடைக்காத நிலைமையில் தானே சென்றார்கள் என்ன சௌர்களை தோல்வியா அவர்கள் செய்யுது தலைவர் என்ற பதவி என்பவா சுமக்கார்கள் எனவே மார்க்கத்தை சுமந்து வாழக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அல்லா வெற்றி தருவான் எப்பதில்லி நபி அவர்கள் சொன்னார்கள் நீ அல்லாவை பாதுகாத்துக்கொள் அல்லா உன்னை பாதுகாப்பான் எப்பதில்ல நீ அல்லாவுடைய உத்தரவுகளை பேணி பாதுகாத்து நடந்து கொள் அல்லாஹ் எல்லா கட்டத்திலையும் நீ உண்மையாக உனக்கு முன்பதாக நீ பெற்றுக் என்பதாக தூதர் தடையார்களே இந்த அடிப்படையில் சௌதர்களை எடுத்து நடக்கக்கூடிய சமயத்தில் தோல்வி வந்தாலும் வெற்றிதான் உயிர் போனாலும் அது வெற்றிதான் இல்லாத பட்சத்தில் சௌதர்களே மேலால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதாக நாம் நினைப்பது மார்க்கத்தை ஒரு புறம் ஒரு புறம் புறம் தள்ளிவிட்டு சௌதர்களே காலத்துக்கேற்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய மார்க்கத் நபி அவர்கள் கொண்டு வந்த தீனு உலாத்தை புறக்கணித்த நிலைமையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு உலகத்தில் நாம் தீன் வெற்றியை எதிர்பார்ப்பது என்பது சகோதரர்களை கனவாக மாறிவிடும் அல்லாஹ் உண்மையை விளங்கி மார்க்கத்தினுடைய பெருமதியை விளங்கி நிரப்பமான ஈமானோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லுதவி செய்வானாக யால் எமது பாகவண்டினை மன்னிச்சு கிருபை செய்வாயாக யார் சிறிய பெரிய எல்லா தவறையும் மன்னிச்சு கிருபை செய்வாயாக நிறைய தப்பு தவறுகள் செய்துவிட்டோம் யார்லா யாழ் உன்னுடைய கண்ணியத்தை விளங்காதவர்களாக இருக்கின்றோம் யார்லா உனது வல்லமையை வழங்காதவர்களாக இருக்கின்றோம் யா லா நபி அவர்களுடைய வாழ்க்கையுடைய பெருமதியை விளங்காதவர்களாக ஆகிவிட்டோம் யாருல்ல மன்னித்து கிருபி செய்வாயாக நிரப்பமான ஈமானை தந்தருள்வாயாக எம்மை கொண்டு யாருக்கும் நாங்கள் துரோகம் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்தல் பிறரால் நாங்கள் துரோகம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக அன்புள்ள இரக்கமானவனே கண்ணியமானவனையா அல்லா எமதியுமான நிரப்பமாக்கி தந்தருள்வாயாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வகை செய்யப்பட்டு கொண்டிருக்கேன் அவருடைய கஷ்டங்களை தூரமாக்கி யார் யாரெல்லாம் வீணான அடிப்படையில் யார சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ விடிவை கொடுத்தருள்வாயாக அல்ல எம்மீது நல்லெண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக யா அல்ல எம்மால் அவர்களுக்கு நலவுகள் செய்யக்கூடிய நல்லுள்ளத்தை தந்துருள்வாயாக அவருடைய உள்ளங்களில் முஸ்லிம்களை பற்றியுள்ள நல்ல இறக்கத்தை போட்டருள்வாயாக அவர்களையும் நாங்கள் மதித்து அவர்களுடைய ஹிதாயத்துக்காக துவா உள்ளவர்களாகிள்வாயாக யார் அவர்களுக்கும் நேரான ஜன்னத்தினுடைய வழியை காட்டிக் கொடுத்தருள்வாயாக உயர்ந்த இதாயத்தை அடைந்து உயர்ந்த சோனத்தை அடையக்கூடிய பாக்கியவான்களை ஆக்கி வைப்பாயாக அன்புள்ள முன்னிட்டு திருவிழா செய்வாயாக யார் எங்களுடைய தந்தரொள்வாயாக யாழ்லா சரீரத்தினுடைய என்னென்ன உரிமைகள் பறிக்கப்பட்டு எத்தனையோ தாய்மார்கள் இன்று வரைக்கும் வீட்டு வாசப்படியும் விரிக்க மாட்டேன் என்ற உண்மையான உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்குகின்றார்கள் யார்லா அவர்களுக்கு இறக்கம் காட்டுவாயாக யார் சரியத்தினுடைய எல்லா சட்டங்கள் எல்லா உரிமைகளையும் சுதந்திர நல்வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்த அன்புள்ள ரஹ்மான மோத்துடைய நல்ல நாளாக தந்தருள்வாயாக கடைசி மூச்சு அஷ்லா இல்லாதுல்ல திருக்கலைமாவோடு சாட்சியத்தோடு உன்னே வந்து சந்திக்கக்கூடிய நல்ல தூக்கை நம் அனைவருக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வாயாக